தொண்ணூற்றி அறிவிக்கின்ற அல்லாஹ் மனம் உள்ள அடியானை நேசிக்கிறான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது மறைந்து வாழ்வது என்பதற்கு விளக்கமாக மக்களை விட்டு பிரிந்து தனியே வாழ்வது என்று அடை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது